அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடே நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தெனாலிராமன் கதைகள் பாகம் எட்டு இந்த தாத்தாச்சாரியார் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி தெனாலிராமனை அரசர்கிட்ட சிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு இது தெனாலிராமன் யோசிச்சா இந்த தாத்தாச்சாரியாருக்கு எவ்வளவு கொழுப்பு நம்மளை எப்பயுமே அரசர்கிட்ட மாட்டி விடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் இவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருந்தான் அவரை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது தாத்தாச்சாரியார் அதிகாலையில் விடிகிறதுக்கு முன்னாடி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து வீட்டுக்கு வருவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான் அவரை பழி வாங்குறக்கு இதான் சரியான இடோன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவர் குளிக்க போம்போது, கூடவே போனான் போய் தாத்தாச்சாரியார் என்ன பண்ணார் தன்னுடைய அங்க வஸ்திரத்தையெல்லாம் கழட்டி சட்டை வேஷ்டி இதெல்லாம் கழட்டி தண்ணியில் அலசி விழிஞ்சு காய போட்டுட்டு கோவணத்தோடு குளிக்க ஆரம்பிச்சிட்டார் தண்ணியில் இறங்கி வழக்கமாக அந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதுனால அவர் கோவனத்தோடு குளிச்சுட்டார் குளிச்சுட்டு இருக்கும்போது தெனாலி ராமன் போய் அவருடைய சட்டை வேஷ்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டான் அப்போது தாத்தாச்சாரியார் வந்து குளிச்சு முடிச்சிட்டு பார்த்தா அவருடைய துணிமணிகளை காணோம் ஐயோ என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி தண்ணியில் வந்து க கோவணத்தோடு இருக்காரு யாராவது வருவாங்களா தனக்கு உதவ மாட்டாங்களான்னு இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தார் அப்போ வந்து தென்னாலிராமன் வந்தான் ஏய் தென்னாலிராமா வாப்பா நான் நல்ல வேலை யாராவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசிச்சேன் நான் இந்த ட்ரெஸ்ஸு காயப்போட்டிருந்தேன் அது ஆற்று விழுந்து தண்ணியில் போயிடுச்சா இல்லை குரங்கு ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சா என்னென்னு தெரியல எனக்கு உடனடியாக ஒரு உடுப்பு வேணும் பா சட்டை வேஸ்ட்டி வேணும் தயவுசெய்து ஏற்பாடு பண்ணி கொடு ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னாராம் அப்போது தென்னாலி ராமன் நான் உங்களுக்கு உடுப்பு ஏற்பாடு பண்ணித்தரேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்கணும் நான் வந்து என்ன சொல்கிறனோ அதை எந்தவித கேள்வியும் கேட்காம நீங்கள் செய்யணும் அப்படி அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி சத்தியம் தரதா இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தரேன் இல்லைனா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஏய் நின்றுப்பா நீ ஒரு ஆள் தான் இருக்க நீ சொல்கிறத நான் கேட்குறேன் நான் சத்தியம் பண்ணித்தரேன் நீ என்ன சொல்கிறியோ அதை வந்து எந்தவித கேள்வியும் கேட்காமல் நான் செய்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி உடனே தெனாலி போய் அவருடைய ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சிருந்த இடத்துலருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானோ அதை பார்த்தோன்னே அடப்பாவி நீ தான் என்னுடைய உடுப்புகளை எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தியா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு சரி தெனாலிராமா உன்னோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு நிறைவேற்றுறேன் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் கோயிலுக்கு நேரமாச்சு அப்படின்னு கிளம்புனாரான் அப்போது தெனாலிராமன் சொன்னானா கொஞ்சம் இருங்க நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க எந்தவித கேள்வியும் கேட்காமல் நான் சொல்கிறதை செய்யணும் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்னை மரியாதையாக தோல்பட்டையில் தூக்கிட்டு என் வீட்டில் போய் இறக்கி விடுங்க அப்படின்னு ஏய் என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டாராம் நான் வந்து நிஜமாக தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன உங்கள் தோல்பட்டையில் தூக்கிட்டு போய் என் வீட்டில் இறக்கி விடணும் இல்லைனா தெய்வ குற்றம் ஆகிடும் எனக்கு சத்தியம் கொடுத்துருக்கீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜகுரு கொஞ்சம் பயந்துட்டாரான் ஆமாம் சத்தியம் கொடுத்து அதை நிறைவேற்றலைன்னா தெய்வ குற்றம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமா கொஞ்சம் யோசிப்பா நான் உனையை தூக்கிட்டு நடந்து போனால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாரான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிச்சுருந்துருக்கணும் நீங்கள் இப்போ என்னை கண்டிப்பாக தோல்பட்டையில் தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு தாத்தாச்சாரியார் என்னடா இது வம்பா போச்சுன்ட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி தோல்பட்டையில் தூக்கி உட்கார வச்சிட்டு நடந்து போனாராம் இதுக்குள்ளே விடிஞ்சிருச்சான் விடியவும் ஆற்றுக்கு குளிக்க வர்ற அந்த பெண்கள் மற்ற ஆளுங்கள்லாம் பார்த்துட்டே போனாங்களாம் என்னடா இது தாத்தாச்சாரியாருக்கு என்னாச்சு தெனாலி ராமனை தூக்கி தோல்பேட்டையில் உட்கார வச்சு போய்ட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம் அப்படியே கடை நடந்து போகும்போது கடை வீதியில் இருந்தவங்களாம் பார்த்தாங்களாம் என்ன தாத்தாச்சாரியா இருக்குது தெனாலி ராமன தூக்கி தோல்பட்டையில் உட்கார வச்சுட்டு போகிறாரு ஏதாவது வேண்டுதலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சாங்களாம் இப்படி தாத்தாச்சாரியாருக்கு ரொம்ப அவமானமாக போச்சோம் ச தெனாலி தூக்கி தோல்பட்டையில் வச்சுட்டு இப்படி கடை நடந்து போகிறோமே நம்மளோட மான மரியாதையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தெனாலி தூக்கி தோல்பட்டையில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ பெரிய ராஜகுரு தெருவில் நடந்து போனால் எவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும் தெனாலி ஆனாலும் ரொம்ப குசும்பு இல்லையா